வணக்கம் நட்டினியின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அன்னலட்சுமி இன்றைய குறிப்பு என்னன்னு பாக்கலாங்களா வெந்தயத்தை பத்தி நான் சொல்லப்பேன் வெந்தயம் வந்து நமக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாதம் சின்ன குழந்தை அதாவது பெண் பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மளிகை பொருள் அது வந்து மளிகை பொருளுங்கிறத விட மூலிகை பொருள்னு கூட சொல்லலாம் அந்த வெந்தயம் வந்து கரையக்கூடிய நார்ச்சத்து கொண்டது அதனால் எல்லார்ட்டையும் நான் என்ன சொல்லிக்கிறேங்கன்னா வெந்தயத்தை கூடுமான வரைக்கும் டெய்லி சமையலில் எந்தெந்த வெரைட்டியாக சேர்க்க முடியுமோ அத்தனை விதத்தில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றது வந்து வெந்தயம் ரொம்ப நல்லது அது வந்து நீங்கள் நினைக்கலாம் கசக்கும் அது சாடை பிடிக்காது அது வந்து ஒரு மாதிரி வளவளப்புத்தன்மை உண்டது நீங்கள் சமையல் பண்ணுற விதத்தில் தான் அதை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வெந்தயம் இட்லி பண்ணலாம் வெந்தயத்தில் தோசை பண்ணலாம் அதே மாதிரி வெந்தய கஞ்சி பண்ணலாம் நிறைய வெரைட்டி இருக்குது வெந்தயக்கஞ்சின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களை அரிசியில் வந்து வெந்தயத்தையும் போட்டு குக்கரில் நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா தெரியாது அது அந்தளவுக்கு வந்து கசப்பு தெரியாது நீங்கள் உப்பு தேங்காய் பால் பூண்டு எல்லாம் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வெந்தயக்கஞ்சியில் கசப்பு தெரியவே சான்ஸ் இல்லை அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு காய்கறி பொரியலோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு சிப்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு கூட நம்ம சாப்பிடலாம் கண்டிப்பாக நேர்களே வெந்தயத்தை வந்து கூடுமான வரைக்கும் உங்கள் உணவில் சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி